தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி நான்காக திகழ்பர் அப்புதியடிகள் நாயனார் அவரை பற்றி என்று இன்று உரையாற்றுகிறேன் சோழ வளநாட்டில் திங்களூர் எனும் ஊரில் அந்தனர் குடும்பத்தில் தை மாதம் சதய நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்புதியடிகள் ஆவார் இவர் குரு வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தவர் சிவபெருமான் மீது பக்தி கொண்ட அப்புதியடிகள் சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து மகிழ்வதையே தனது வாழ்க்கையாக கொண்டிருந்தார் அப்புதியடிகள் திருநாக்கரசரை நேரில் பார்க்காமலே அவர் மீது பக்தி கொண்டு தனது குழந்தைகளுக்கும் பசுகளுக்கும் பொருள்களுக்கும் திருநாக்கரசர் பெயரையே சூட்டியிருந்தார் அப்போது திருப்பயணம் எனும் சிவதாளத்தை தரிசித்துவிட்டு திருநாகரசர் திங்களூர் வழியாக செல்லும்போது வழியில் ஒரு தண்ணீர் பந்தலை கண்டார் அத்தன்னீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் என்ற பெயரிடப்பட்டிருந்தது அவர் மக்களிடம் அது பற்றி விசாரித்தார் அவர்கள் அப்புதி அடிகளை பற்றி குறிப்பிட்டார்கள் இதை அறிந்த திருநாவுக்கரசர் அப்புதி அடிகளின் வீட்டிற்குச் சென்றார் தன் இல்லம் தேடி வந்த சிவனடியாரை வரவேற்றார் அப்புதி அடிகள் வரும் வழியில் தண்ணீர் பந்தல் ஒன்றை பார்த்தேன் அதில் உன் பெயரை எழுதாமலேயே ஏன் மற்றொரு பெயரை எழுதியிருக்கிறாய் என நாகக்கரசர் அப்போதி அடிகளும் கேட்டார் இதை கேட்ட அப்பகுதியடிகள் திருநாவுக்கரசு பெருமைகளை போற்றி கூறினார் அப்பகுதியடிகளின் பக்தியை உணர்ந்த நாவுக்கரசர் தன்னை யார் என்பது அப்புதியடிகளிடம் அறிமுகப்படுத்த அப்புதியடிகள் மகிழ்ந்து நெஞ்சுருகி அவருக்கு உணவு பரிமாற எண்ணி தனது மூத்த மகனை அழைத்து அவனை வாழைகளை பறித்து வரச் சொன்னார் இலைப்பறிக்கிச் சென்ற சிறுவனை பாம்பு கடித்து மயங்கி விழுந்தான் அதனை அறிந்த அப்புதியடிகள் சிவனடியாரின் அமுது படைகளுக்கு இது இட இடைஞ்சலாகி விடுமோ என்றெண்ணி அச்சிறுவனை ஒரு பாயில் வைத்து சுருட்டி மறைத்து வைத்துவிட்டு நாவுக்கரசருக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தார் விருந்துண்ண உட்கார்ந்த திருநாவுக்கரசர் எல்லோர் இருக்கிறார்கள் எங்கே மூத்தமாக நின்று கேட்க செய்வதாரைத் தகைத்த அப்புதியடிகள் கடைசியில் நடந்ததை நாவக்கரசரும் கூறினார் மயங்கி விழுந்த சிறுவனை திருநாவுக்கரசர் திருப்பதிகம் பாடி கண் திறக்கச் செய்து குணப்படுத்தினார் பின்னர் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தனர் சிவனடியாரின் விருந்துண்ணல் தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன் மகனை பற்றிக் கூட கவலைப்படாத அப்புதி அடிகளுக்கு சிவபெருமன் காட்சி தந்தறினார் இதனால் அப்புதி அடிகள் அப்புதி நாயன்மாரா நாயன்மாரானார் பெரியோர்களார் போற்றப்பட்டார் இவரது வரலாற்றின் மூலம் குருபக்தி போற்றப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவரின்றுளை பெறுறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதொண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்